கரண ஒழுக்கம் என்பது சிற்சபையின் கண் மனதை செலுத்துவது தவிர மற்ற எந்த வகை ஆபாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்துதல் பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் தன்னை மதியாது இருத்தல் செயற்கை குணங்களால் உண்டாகிய கெழுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாயிருத்தல் பிறர் மேல் கோபியாதிருத்தல் தனது சத்துருக்களாகிய தத்துவங்களை கோபித்தல் அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் முதலியவாம் ஜீவ ஒழுக்கம் என்பது எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலிய பேதமற்று தானாக நிற்றல் முதலியவாம் ஆன்ம ஒழுக்கம் என்பது எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களிடத்திலுமுள்ள ஆன்மாக்களிடத்து இறங்கி ஆன்மாவே சபையாகவும் அதன் உள் ஒளியே பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நிற்றல் முதலியவாம் இங்கனம் கூறிய ஒழுக்கங்களுள்ளே இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் என்னும் இவற்றை நாம் ஒவ்வொருவரும் உண்மை உணர்ச்சியுடன் மேற்கொண்டு ஒழுக வேண்டும் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்னும் இருவகையான அரிய ஒழுக்கங்கள் திருவருள் துணை பெற்ற பின்னரன்றி கைகூடார் ஆதலால் அவ்வொழுக்கங்களை பெற்று ஒழுக வேண்டுவதற்கு ஆன நன்முயற்சிகளில் பழக வேண்டும் அன்றியும் இவ்வண்ணமாக ஒழுக்கங்களில் இயன்றமற்றில் ஒழுகப்பெற்று கிடந்தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் தெய்வம் பராவல் பிற இரங்கள் இறங்கல் பெருங்குணம் பற்றல் பாடி பணிதல் பத்தி செய்திருத்தல் முதலிய நற்சைகைகளில் பலகால் முயன்று முயன்று பழகி பழகி இருத்தல் வேண்டும் அன்றியும் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவசுத்தி விகற்ப வேதங்களென்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் சாத்திரங்கள் புராணங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவசுத்தி கற்பனை கலைகளென்றும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலவட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சுத்தசன்மார்க்க அனுபவ லேசசித்தி பேதங்களென்றும் கேள்விப்பட்டிருக்கின்றன ஆகலில் அத்திருவார்த்தைகளில் உண்மையான நம்பிக்கை கொண்டு அவ்வவற்றின் உண்மைகளை உள்ளபடியே உணர்த்தப்பெற்று அவைகளின் அனுபவங்களை அடைதல் வேண்டுவது பற்றி அச்சமய மதாசாரங்களை சிறிதும் அனுட்டியாது நிற்றலும் அவற்றின் சத்திய உணர்ச்சி கொள்ளாமல் விடுதலும் வேண்டும் அன்றியும் உலகியற்கன் பொன் விஷய இச்சை பெண் விஷய இச்சை மண் விஷய இச்சை முதலிய எவ்விஷய இச்சைகளிலும் நமது அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் பொதுப்பட நல்லறிவு கடவுள் பக்தி உயிரிறக்கம் பொது நோக்கம் திரிகரண அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களில் நின்று உண்மை உரைத்தல் இன்சொல் ஆடல் உயிர்க்கு உபகரித்தல் முதலியவாக குறித்த நற்செய்கைகளையும் உள்ளபடி பெற்று சித்திவளாகம் என்னும் இம் மகா சந்நிதானத்தில் தானே தரிசிக்க பெறவும் உலகுமுகப்பட்ட பராக்கினால் விலகி ஏமாந்துவிடாமலும் நமது எல்லாம் வல்ல ஆண்டவனார் அற்புத திருவரவு குறிக்கும் வெளிப்படுகைக்கு எதிர்பார்க்கும் நிலையினராய் எல்லா அண்டசராசரங்களையும் தமது தனி திருவருட்செங்கோல் கொண்டு நடாத்துவித்தருளும் பேரொரு பெருங்கருணை வாய்ந்த தனிப்பெரும் தலைவரது அரிய திருவருகை சம்பந்தமான வழிபடுகை அல்லது மங்களம் புனைதல் முதலிய திருப்பணியினிடம் நமது கருணேந்திரியங்களை விடுத்து குதூகலத்துடன் விந்து விளக்கம் நாத ஒளி என்பவற்றால் புறக்கடையில் விளக்கப்படாமலும் ஆண்டவனாரது அருள் அற்புத ஞானசித்த திருமேனியின் மங்கள திருக்கோலத்தை கண்காட்சியாக உடல் குழைய உள்ளங்குளிர ஆனந்த கண்ணீர் கொண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெறும் பெரும் புண்ணியம் உடையவர்களாய் எதிர் பட வாய்க்கப்பெறவும் நின்றோமேயானால் நாம் எல்லவரும் சுத்த சன்மார்க்கத்தினுக்கு உரிமை உடையவர்களாகி அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தின் பெற்று பெருங்கழிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத சத்திய சுகபூரண பெருவாழ்வு என்னும் பேரின் பெருவாழ்வில் வாழ பெறுவோம் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இங்கனம் நமது ஆண்டவரால் விரித்து விவகரிக்கப்பட்ட மலையிலக்கான பொய்யா பெருமொழி என்னும் கருணாரசத்தின் வெள்ளப்பெருக்கத்தில் ததும்பி வழிந்த மந்திர திருவருண் மெய்மொழிகளின் சுருக்கம் திருச்சிற்றம்பலம் திருவருண் மெய்மொழி முற்றிற்று